வணக்கம் லட்சினியின் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தி சேவை ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் திருவிடுந்தையில் ராணுவ தளவாட கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி தொட்டனை தோறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற பொருளை கூறி பேச்சு தொடங்கினார் நாட்டு மக்களுக்கு அமைதியையும் எல்லையில் பாதுகாப்பையும் வழங்குவதற்கு அரசு கடமைப்பட்டுள்ளது என்றும் அதற்காக ராணுவம் பாதுகாப்பு பிரிவினருக்கு தேவையான கருவிகளை மேம்படுத்துவது அவசியமாகும் என்றும் அவர் பேசினார் இதைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி மற்றும் அடையாறு புற்றுநோய் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு டெல்லி கூறப்பட்டு சென்றார் கருப்புக் கொடி காட்டும் போராட்டத்தை எதிர்கொள்ளும் ஆற்றல் பிரதமர் மோடிக்கு இருக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் அதிநவீன சிக்னல் தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட இதன் மூலம் ஒன்றரை நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயிலை இயக்க முடியும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கோத்தகிரியில் பெய்த ஆலங்கட்டி மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென் தமிழகத்தின் சில இடங்களிலும் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது கண்மணி ஒயிட் டென் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம் இனிமேல் நாலு பேரு நாலு காலேஜ் இனிமே ஒரே கேம்பஸ்ல ஒன்னா தான் படிக்க போறோம் பாசிபிள் ஐ லவ் டெக்னாலஜி யூ லைக் டெக்னாலஜி மெடிக்கல் ஆனந்த்க்கு பிஎஸ் சி அக்ரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் எக்ரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக்னிக் நர்சிங் பார்மசி பி எட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இருபது கல்லூரிகள் முப்பதாயிரம் மாணவர்கள் அட்வான்ஸ் கோர்சஸ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் திருச்சி மற்றும் சென்னை ஏப்ரல் பதினெட்டு முதல் அட்மிஷன் நடைபெறுகிறது இந்திய செய்திகள் சட்டத்தின் மீது சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அந்த சட்டத்தின் விதிகளை நீர்த்து போக செய்துவிடும் நாட்டின் ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பாதிப்பை விளைவிக்கும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது நானக் ஷா ஃபக்கீர் திரைப்படம் இன்று வெளியாக உள்ள நிலையில் அதற்கு தடை விதிக்க கோரிய மனுவை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது உத்தரபிரதேசத்தில் அம்பேத்கரின் மற்றொரு உருவ சிலை உடைக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள பல்வேறு கிராமங்களில் கேம்பிரிட்ஜ் அன்லை அளித்த தகவல்களை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக காங்கிரஸ் பயன்படுத்தியதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இரு அவைகளிலும் சேர்ந்து இருநூற்றி ஐம்பது மணி ரூபாய் முன்னூற்றி கோடி அளவுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த திருமணம் சட்டப்படி பெண்ணின் சம்மதம் பெறாத திருமணம் செல்லாது என உச்சநீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளது திருப்பதியில் சோதனை ஓட்டமாக இலவச பேட்டரி பஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் அரிய வகை டைனோசரின் எலும்பு கூடுகள் கோடி ரூபாய்க்கு மேல் ஏலத்தில் விடப்பட்டன உலகில் மதிக்கப்படும் நபர்களின் பட்டியலில் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் மற்றும் பிரபல ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி ஆகியோர் முதலிடத்தில் உள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எட்டாவது இடத்திலும் அமிதாப் பச்சன் இடத்திலும் பெண்களை ஐஸ்வர்யா ராய் இடத்திலும் உள்ளனர் ட்விட்டர் தலைமை செயல் அதிகாரியான ஜேக் டோசி தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக தனது பணிக்கு ஊதியம் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது வணிகச் செய்திகள் மேற்கு கடலோர எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்தின் ஐம்பது சதவிகித பங்குகளை சவுதி அரேபியாவின் மத்திய அரசு அறிக்கவுள்ளது உலகம் முழுவதும் இருக்கும் நிறுவனங்கள் நூறு சதவிகித மரபுசாரா எரிசக்தியில் செயல்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அசோக் நிறுவனத்தின் ஆறு பாதுகாப்பு வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஐசிஜி விக்ரம் என்ற கப்பலை எல் நிறுவனம் இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்துள்ளது உலக அளவில் இரண்டாவது பிடித்துள்ளது விளையாட்டு செய்திகள் தரவரிசை பட்டியலில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தொடர் வெற்றிகளின் காரணமாக எழுபத்தி புள்ளிகள் பெற்று முதலிடத்தை கைப்பற்றியுள்ளார் காமன்வெல்த் போட்டியின் மகளிருக்கான மல்யுத்த போட்டியின் ஐம்பத்தி கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை பிரபிதா குமாரி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் ஆடவருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் ராகுல் தங்கம் வென்றார் இதுவரை 13- தங்கம் உட்பட இருபத்தி ஏழு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் உள்ளது காவிரி மேலாண்மை அமைக்க கோரி தமிழகத்தில் போராட்டம் வளர்த்து வரும் நிலையில் சென்னையில் நடக்க இருக்கும் ஐ போட்டிகள் அனைத்தும் புனே நகருக்கு மாற்றப்பட்டன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் சுரேஷ் ரெய்னா அடுத்து வரும் இரு போட்டிகளுக்கு விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது திரைச்செய்திகள் தாதா விருதுக்கு நடிகை தமன்னா அனுஷ்கா சர்மா மற்றும் ரன்வீர் சிங் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தன் பேச்சை மதித்து தமிழர்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்த கர்நாடக மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் நடிகர் சிம்பு எஸ் ஜி சூர்யாவுக்கு ஜோடியாக ஒரு புதுப்படத்தில் நடிக்கிறார் பிரியா பவானி சங்கர் மனோஜ்குமார் நடராஜன் இயக்குநராக அறிமுகமாகும் படம் வெல்வெட் நகரம் பெண்களை முன்னிலைப்படுத்திய இந்த படத்தில் வரலட்சுமி சரக்குமார் நடிக்கிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல தகவல்களை செவிமடக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்